வணக்கம் அக்டோபர் இருபத்தி 2020 இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக அறிமுகம் சசிகுமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று போங்கோசாகர் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் மூன்று அன்று இந்திய பங்களாதேஷ் நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது இரண்டு சாலையை பழுதுபார்க்க மேற்கு வங்க அரசு பதஸ்ரீ அபிஜன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது மூன்று உலக விலங்குகள் தினம் அக்டோபர் நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் 1. உலக விண்வெளி வாரம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது 2. சமீபத்தில் புதிய பொது விநியோக முறை கடைகளில் முப்பது சதவீதத்தை பெண்களுக்கு வழங்க எந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டின் ஏஐஐஎஃப்எப் ஆண்கள் கால்பந்து வீரருக்கான விருதை வென்றவர் யார் இந்த கேள்விகளுக்கான பதிலை நாளைய நிகழ்ச்சியில் கேட்டு நன்றி வணக்கம்